தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு அபு மூசாரும் ஆம் என அவர்கள் கூறுவார்கள் என் அடியானின் கைப்பற்றினீர்களா என்று அல்லாஹ் கேட்பான் ஆம் என அவர்கள் கூறுவார்கள் என் என்ன கூறினான் என்று கேட்பான் உன்னை புகழ்ந்தான் இன்னால் இல்லாஹி இன்னா இளைகிராஜுவோன் என கூறினான் என்று வானவர்கள் கூறுவார்கள் சொர்க்கத்தில் என் அடியானுக்கு வீடு கட்டுங்கள் அதற்கு பைத்து அதாவது புகழக்கூடிய வீடு என்று பெயரிடுங்கள் என்று அல்லாஹ் கூறுவான் என்று நபி சொல்லு அணிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் திருமிதி ஒன்று பூஜ்ஜியம் இது ஹசன் என திருமதியும் கூறுகிறார்கள்